ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு அறிவிக்கின்றார்கள் நபி அலை விரும்பினால் தன் வலது கையை தன் கண்ணத்தின் கீழ் வைப்பார்கள் என்று கூறுவார்கள் ஒன்பது எட்டு இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள் அவர்கள் அறிவித்து அபு தாவூத் ஐந்து பூஜ்ஜியம் உள்ள அறிவிப்பில் மூன்று தடவை கூறுவார்கள் என்று உள்ளது பொருள் இறைவா உன் அடியார்களை நீ எழுப்பும் நாளில் உன் வேதனையை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக